தலைப்பு இருபத்தி நான்கு மந்திரி தானே மாய்த்துக்கொள்ள கலாவல்லவன் என்கின்ற மந்திரியானவன் கடுந்தவம் புரிந்து பெற்ற கவுத்துவமணியை கடலில் எரிந்து விட்டுவாவென்றும் பல நாள் வருந்தி வளர்த்த பஞ்சவர்ணக்கிளியை பருந்துக்கு இறையிட்டுவாவென்றும் செய்தற்கறிய தவஞ்செய்து உணர்வழிந்தும் திகைப்பூண்டு மிதித்தவன் போல் மயங்கி நின்றும் சற்று உணர்வு தோன்ற அது விஷயத்தில் மனம் இல்லாதவனாயிருந்தும் அரசன் ஆணையை தடுப்பதற்கு அஞ்சி வணங்கி விடைபெற்று கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தளர்ந்த நடையோடு முகம் கருகி நெடுமூச்சு விட்டு கொண்டு சிவசிவ சம்போ சம்போ இந்த பாதகம் செய்யத்தானோ நான் மந்திரியாக ஏற்பட்டேன் கொலை என்று சொல்லுகின்றோர்களை பார்த்தாலும் பயங்கொள்ளுகின்ற எனக்குத்தானா இப்படிப்பட்ட விதி வர வேண்டும் இந்த காரியத்தை செய்யாது விடுவோம் என்றால் அரசன் கட்டளையை கடந்தான் என்னும் குற்றம் நேரிடுமே என்றும் அல்லது செய்வோம் என்றால் நமது உயிர் போல் சிறந்த வீதி விடங்கன் விஷயத்தில் எப்படி கொலை செய்ய துணிவு உண்டாகும் என்றும் எண்ணி என் மனம் இருதலைக்குள்ளிக்குள் அகப்பட்ட எறும்பு போல் திகைக்கின்றதே இதற்கு என்ன செய்வேன் என்று வருந்தி வருந்தி ஒரு கால் முன்வைப்பதும் மற்றொரு கால் பின் வைப்பதுமாகி போல அலைந்தும் வேந்தன் விஷம் உண்டன கட்டளையிடினும் உண்ண வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறபடியால் போய் தொலைப்போம் என்று சற்றே நடந்து என்னுதற்கும் யோக்கியமல்லாத இப்பாதகத்தை எப்படி செய்வோம் என்று சற்றே நின்று நடை கொண்டவன் போல் தெளிந்தும் மயங்கியும் பித்தம் பிடித்தவன் போல் பிதற்றியும் கண்ணீர் சொறிந்து கலங்கினவனாகி பின்பு தெளிந்து அரசன் நமக்கும் தந்தை ஆதலால் வீதிவிடங்கன் செய்த குற்றத்தை நாமேற்று கொண்டு நம் உயிரை கொடுத்து விடுவோம் என்று துணிவு கொண்டு அக்கன்று இறந்து கிடக்கிற வீதியினிடத்து அணை கடந்த வெள்ளம் போல அதிவேகமாக வந்து நின்று தன் அறையிலிருந்த உடைவாலை உரையிலிருந்து உருவி எடுத்து தனது கடுத்தில் வைத்து ஊட்டியை அறிந்து கொண்டு உயிரிழந்து விழுந்தான் அது கண்டு சில ஒற்றர்கள் அதிசீக்கிரமாய்ப் போய் மனுச்சோழரிடத்தில் ஆண்டவரே தேவரிற்கு கண்போல் விளங்கிய கலாவல்லவனும் மந்திரியானவர் சேங்கன்று இறந்து கிடக்கின்ற தெருவில் போய் அறையிலிருந்த உடைவாளை கொண்டு தமது கழுத்தை அறிந்து கொண்டு இறந்து விட்டார் என்று விண்ணப்பம் செய்தார்கள் தலைப்பு இருபத்தி ஐந்து மன்னனும் இறக்க மனந்துணிதல் அது கேட்ட அரசன் அழிந்த புண்ணில் அம்புபட்டது போல் துடி மிகவும் மனங்கலங்கி ஓகோ இதென்ன பாவம் இதென்ன பாவம் ஐயோ கலாவல்லவன் என்கின்ற மந்திரியானவன் நான் இட்ட ஏவலை செய்வதற்கு சம்மதித்தவன் போல் சென்றது நமது அரசனுக்கு கன்றை பற்றி வந்த பழிமாத்திரம் போதாது நாமும் பழி சுமத்துவோம் என நினைத்துத்தானோ எனக்கு நேரிட்ட இடரை அறிந்தும் எரியும் கொல்லியை ஏறத் தள்ளுவது நீண்டெறியும் நெருப்பில் நெய்விடுவது போலவும் இவ்விடருக்கு மேல் இடர் உண்டாகும்படி செய்தானே கப்பல் உடைந்து கலங்கும் போது தெப்பமும் உடைந்தது போல் கன்றின் பழிக்கு கலங்கும் போது மந்திரி பழியும் வளைத்து கொண்டதே எனக்கு வந்த துன்பமெல்லாம் தனக்கும் வந்ததாக எண்ணி என்னை இரவும் பகலும் காத்திருந்த மதியுள்ள மந்திரியை இனி எக்காலத்தில் காண்பேன் இதை கேட்டவர்களெல்லாம் இதென்ன கொடுமையோ கொள்ளை கொண்டவனை விட்டு குறுக்கே வந்தவன் மேல் குற்றம் சாட்டியது போலவும் கொண்ட மனையால் இருக்க கூலி வாங்க வந்தவளை தாலி வாங்கச் சொன்னது போலவும் பசுங்கன்றை கொன்ற தன் புதல்வனிருக்க அவனை விட்டு அப்பழியை அமைச்சன் மேல் வைத்து அவன் உயிரை வாங்கச் சொன்ன அநியாயக்காரன் என்று இகழ்ச்சி செய்வார்களே அறிவில்லாதவன் செய்த காரியம் பயன்படாதது மாத்திரமோ பழியும் பாவமும் கொடுக்கும் என்ற பெரியோர் வார்த்தைக்கு இலக்காயினேன் ஐயோ நான் என்ன காரியம் செய்தேன் என்ன காரியம் செய்தேன் திருவாரூர் பூங்கோயிலினிடத்து எழுந்தருளிய தெய்வமே அடுத்தவர்களுக்கு அருள் செய்கின்ற ஆண்டவனே உன்னை நம்பி இருக்கின்ற அடியேனை இப்படியும் சோதனை செய்யலாமோ உன் திருவடிகளுக்கு ஆளாகியிருக்கின்ற அடியேனை இப்படிப்பட்ட பழிக்கு ஆளாக்கலாமோ என்றும் பலவிதமாக பரிதவித்து கொண்டு பின்னே துக்கம் தருவதான காரியங்களை முன்னே அறிந்து அக்காரியத்தை செய்யாது விட வேண்டும் ஆலோசித்து அறியாது செய்துவிட்டால் இது துயரப்படாமல் மேல் செய்யத்தக்க காரியங்களை அலட்சியப்படுத்தாமல் செய்ய வேண்டும் வருவது தெரியாது மந்திரியை அனுப்பிய நாம் துக்கப்படுவதில் பயனென்ன இனி நாமே போய் புத்திரனை தேர்காலில் ஊர்ந்து மந்திரி பழிக்கு நம் உயிரை கொடுத்து விடுவோம் என்றெண்ணி அரண்மனைக்கு புறத்தில் வந்து தமது புத்திரனை அழைத்து வரும்படி காவர்காரர்களுக்கு கட்டளையிட்டார்